அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உணவு அருந்து கொண்டிருக்கும் போது தொடுகைக்கு இக்காமத்தும் சொல்லப்பட்டால் தம்முடைய தேவைகளை முடிப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு எழுந்துவிட வேண்டாம் இதை இபுன்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்